இப்பூந்தல்ல இருக்கக்கூடியதான புஷ்பங்களை சொன்னா பிரிக்கதான வகுடை சொன்ன உத்தம ஸ்திரீயா இருக்கக்கூடியதான அப்பாவுடைய முகத்துல நெத்தில சில முடிகள் முன்னால வந்து அப்படியே நிக்கிறது இப்ப சாதாரணமாகவே அப்படியே கட் பண்ணி முன்னால வரா போல பண்ணிக்கிறேன் அது இல்ல அது சாதாரணமாகவே வரக்கூடியதானது ஒரு தாமர புட்பம் இருக்கு அந்த தாமர புட்டமாக மலர்ந்து இருக்கு மலரும் பொழுது அதற்குள்ள வண்டுகள்லாம் வந்து உட்கார் அந்த வண்டுகள்லாம் வந்து உட்கார்ந்து அது மாதிரி என கூடிய உட்கார் போலையும் இங்கே இங்கேயா அசையறா போலையும் அந்த காத்துக்கு முன்னால் இருக்கக்கூடியதான முடிகள் நெற்றில மேல விழுத மொழிகள் அசஞ்சன் இருக்கு தாமரையுடைய அழகை உங்களுடைய முகமானது வென்று கொண்டிருக்கு தாமரை அழக அழகை இல்லையு காட்டி கொடுக்கிறது அந்த முகத்துக்கு என்ன அழக அதுவிரிப்பு இந்த ஸ்மேரம்னு பேர் மந்த ஸ்மிதம் இவைகள் மந்த ஆசம்ிரிக்கிறதுக்குசம் இருந்த அழகு ஆனா அந்த சிரிப்பு எப்பொழுதும் இருக்கப்படாது சில சமயத்துலதான் இருக்கணும்னு சொல்லணும் புருஷர்களுக்கு ஆசம் ஸ்திரீகளுக்கு ஆசம் வேண்டாம்னு சொல்றது பரதநாட்டிய சார்பில் அழக மந்தம் அப்பப்ப வரலாம் புருஷர்களுக்கு ஹாசம் இருக்கலாம் அட்டகாசம் இருக்கப்படாது வாய திறந்து சத்தம் பண்ணி சிரிக்கப்படாது அதே அரக்கர்களா இருந்தா விகலாத்தாசம் கை கொட்டி வயதிறந்து பல் தெரிகிறாங்க வய திறந்து சிரிக்கிறார் சிரிப்பு இருக்கணும் அது எப்படின்னா அந்த உதள்கள் மட்டும் கொஞ்சம் பிரிஞ்சா பல் வச்சு தெரிய விடாது எல்லா பல்லும் தெரிய விடாது அந்த பல் மட்டும் வெளுப்பா கொஞ்சம் அவளை தெரிஞ்ச முடிவு அப்படி இருக்கக்கூடியதான ஆசம் தான் ஸ்திரீகளுக்கு அதான் மந்தஸ்மிதம் அந்த ஸ்மிதம் கொஞ்சம் ஒரு சிரிப்பு துளி சிரிப்பு இருக்க பத்தில அந்த சிரிப்பு என்ன காக்குறதா அந்த மனசுல மறந்ததான ஒரு எண்ணம் கிடைக்காது மனசுல சந்தோஷம் இல்லைன்னா முகத்துல சிரிப்பு வராது முகத்துல சிரிப்பு இருக்கணும் ஆனால் நகமாகவே மனசுல இருக்கணும் இந்த போலியை சில பேர் சிரிக்கிற ஒரு செகண்ட் அப்படியே சீரி தான் அப்படின்னு சொல்றேன் முகத்துல சிரிப்பானது எப்பொழுதும் மந்தமாக இருக்கணுமே அது மனசுல நஜமாகவே அவளுடைய அனுகிரகம் இருக்கணும் அந்த மனசு நிம்மதியை பெறணும் அந்த நிம்மதியா இருக்கக்கூடியதான மனசுக்கே அவாளுடைய எப்பொழுதும் இருக்கு அந்த சிரிப்பானது பல்வரிசையை முழுமையாக காட்டாமல் ஓரளவுக்கு ஒரு பிளாக் இருக்களுக்கு எப்பொழுதும் இருந்திருக்கு கண்கள் மறந்து முகத்தை பார்த்தது ஒரு அட்ராக்ஷன் அப்படி இருக்கணும் அப்படிப்பட்டதான முகமானது தாமரையுடைய அழகை தோக்க வைக்கிறது தரஸ்மேரே எஸ்மின் என்ற ஒரு தரமுதான் ஈஷத்து அளவு கொஞ்சம் சிரிக்கக்கூடியதுதான் உங்களுடைய முன் சிரிப்பு அந்த யஸ்மின் தசன ருச்சி கிஞ்சல்கு ரே அந்த தாமரைக்குள்ள கிஞ்சல்கங்கள் இருக்க பார்த்த அந்த புப்பொடிகள் அது மாதிரி காணப்படுறதா அவங்களுடைய பற்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பொருட்கள் அதுக்குள்ள பராகங்கள் மாதிரி புட்பங்களுக்குள்ள இருக்கிற பராகங்கள் மாதிரி காணப்படுகிறது அந்த பராகங்கள் பார்க்கறதுக்கு அழகாக மட்டும் இல்ல நல்ல வார்த்தனையோட இருக்கு அமுதும் இருக்கு அதனாலதான் வண்டுக்கள் வந்து உட்கார் கொத்த ராத்துக்கு போனா அழகா குட்பங்கள் இருந்தது குப்பங்கள்ல ரொம்ப அழகா இருக்கேன் நேச்சுரலே உலக குட்பம் என்ன கிட்ட போனா எல்லாம் பிளாஸ்டிக் கொடுப்போம் ஏன்னா ஒரு ஈ வந்து உட்கார்ல அதுல அதுக்குன்னா தெரியும் அடிக்கூடியதான மருந்து சென்டா தான் இருக்கு மருந்து வச்சுருக்காங்க மேல உட்கார்தோ அதிக மாதிரி மாதிரி இந்த முன்னால் இருக்கக்கூடியதான முடிகள் அந்த பரமேஸ்வரனுடைய மனசு அன்னைக்கு மன்மதனை எரித்தது அம்பாளை பார்த்த பிறகு அர்ஜுனர் மறுபடியும் இந்த புட்பத்திர உட்கார சி அப்படின்னு அந்த பார அம்மா திவ்யமான ஒரு முகத்தை எப்பொழுதும் பரமேஸ்வரன் பார்த்து கொண்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இந்த ஸ்லோகத்துல வியஞ்சனையா சொல்லாமலே சில விஷயங்களை சொல்லியிருக்க இந்த வண்டுகள் எல்லாம் இருக்கு இந்த வண்டுகள் மலர்ந்த புட்பத்துக்குள்ளதான் வரும் ஆகையால் புட்பம் எப்பொழுது மலர்ந்து இருக்கும் அப்பொழுதுதான் வந்து வந்து தாமரை புட்பம் எப்பொழுது மலரும் பகன்லதான் மலரும் சூரியனுடைய கிரணங்கள் வந்த பிறகுதான் மலரும் அம்பாளுடைய முக்கத்தாமரையானது எப்பொழுதும் மலர்ந்திருக்கு ஆகையால் இந்த புட்பமானது ஒரு சமயத்துல மலரும் அம்பாளுடைய முக்கமானது எப்பொழுதும் மலர்ந்திருக்கு இந்த தாமரையானது வாடாம இருந்து வாசனை இருக்கும் பொழுதுதான் புட்பங்கள் தேனி வந்து உட்காரும் இங்க எப்படின்னர் இது எப்பொழுதும் வாடுற புட்பம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்திருக்கு அதுதான் தரஸ்மேரே ஆகிய எப்பொழுதும் இந்த மும்புறக்கள் அந்த நல்லது இருக்கு அதே போல மட்டும் இல்ல இரு அழுக்குல சேத்துல உழந்திருக்கு தாமரை அம்பாளுடைய முக்கமானது அப்படி இல்லை அது எப்பொழுதும் சத்துவ குணத்தை இருந்தா நம்ம பார்க்க முடியும் இப்படி விசேஷமாக தாமரையில இல்லாததான குணங்கள் அப்படத்திருக்கு இதை நினைச்ச வாழ்க்கை அந்த தாமரை அந்த குற்றங்களுக்கு எப்படி ராஜாவாக எல்லோரையும் கவருகிறதோ அதே போல இவாளுக்கு எல்லாத்தையும் கவரும் அதோட மட்டுமில்ல அவசிய அவச்சுக்கு எல்லோரும் மயங்கி விடுவார் எதை சொன்னாலும் அது நடக்கும் அப்படிப்பட்டதான் சிறந்ததான ஒரு குணங்கள் ஏற்படும் இந்த ஸ்லோகத்தை படிச்சு தேனை நைவேத்தியம் பண்ணினோமே என மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் எதை பேசினாலும் இனிமையாகவும் அழகாகவும் ஜனங்களுக்கு புரியா மாதிரியும் சந்தோஷத்தை கொடுக்கும் இவளுக்கு மன நிறைவேதி இந்த ஸ்லோகம் வரைக்கும்